அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனைத் தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெலிலிருந்து சிமானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு சிறந்த சாதனையாளர் கெளன் கெல்லர் அமெரிக்காவின் புகழ்பெற்ற எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் அரசியல் ஈடுபாடு கொண்டோரவும் விளங்கினார் கெளன் கல்லரின் கண்கள் பாராது காதுகள் கேளாது வாய் பேசாது பத்தொன்பது மாத குழந்தையாக இருந்தபோது ஏற்பட்ட கொடிய நோய் அவரது மூன்று புலன்களையும் பறித்து கெல்லு கெல்லர் தனது வாழ்நாளை கண்ணிழந்தோர் மற்றும் காது இயலாததற்காக செலவிட்டார் பகலும் அயராது உழைத்தார் உலகமெங்கும் பள்ளிகள் திறக்கச்சியும் பொருட்டு மொழிபெயர்ப்பாளர் ஒருவரின் உதவியுடன் உலக நாடுகள் பலவற்றிற்கும் சுற்றுப்பயணம் தொடங்கி அதில் சேர்ந்த தொகையான ரூபாய் ஒன்றரை கோடியை அப்பள்ளிகளுக்கு வழங்கினார் தேசிய நூலகம் ஒன்றை உருவாக்கி உலகம் முழுவதிலும் இருந்து நூல்கள் வந்து குவிய ஏற்பாடு செய்தார் தன்னைப்போல் அவர்களும் மீட்சி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் தன் எண்பத்தெட்டு வயது வரை அயராது உழைத்தார் வாழ்க்கையில் இழப்பு என்பதே இல்லை ஒன்று போனால் இன்னொன்று வரும் அந்த நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை வெறுமையாகாது என்று கூறுகிறார் கிளன் கல்லர் சிறு துன்பமோ தடையோ இழப்போ ஏற்பட்டாலே மனமுடைந்து மூளையில் முடங்கி போகும் நமக்கு கிளன் கல்லரின் வாழ்க்கை வரலாறு தன்னம்பிக்கை தரும் என்பதில் ஐயமில்லை உடல் நலத்தோடு இருப்பவர்களே செய்ய இயலாத அறிய சாதனைகளை புலன்களை இழந்து கிளன் கல்லர் செய்தார் அதனால் அவர் உலகின் எட்டாவது அதிசயம் என பாராட்டப்பெறுகிறார் சிந்திப்போம் நம் திறமைகளை சாதனைகளாய் மாற்றுவோம் நன்றி